வணக்கம் தினமர்துக்காக இருந்து உங்கள் அரிப்பு தடிப்பு நமைச்சல் இவற்றை மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க அருகம்புல் சார் எடுத்து சமளவு தேங்கெண்ணெய் சேர்த்து சிறிது அதிமதுர பொடி கலந்து நன்றாக காய்ச்சி தைல பதமாக்கி ஆரியதும் தோல் நோயுள்ள இடத்தில் தடவி வந்தால் தோலில் உள்ள அரிப்பு தடிப்பு நமைச்சல் சிவந்த சிலருக்கு தோல்லேந்து மாவு மாதிரி செதிலு செதிலா கொட்ட இல்லையா இவை அனைத்தையுமே அது மட்டும் அல்லாமல் அருகம்புல் பருகி வந்தாலும் புரத சத்தை கொடுக்க கூடியது டானிக் மாதிரி உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது என்னென்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்